ஹலோ யாருப்பா அப்பகுடியா பேசுறது ஆ சரிமாமா சொல்லுங்கமாமா என்னமாமா காலங்கத்தால போன் பண்ணிருக்கிறிய ஆச்சரியமா இருக்கு என்ன விஷயம் ஒண்ணுல தம்பி இங்கே இந்த கேரளாவுக்கு ஒரு வேலையா வந்தேன் இப்போ அங்கேதான் இருக்கிறேன் என்னமாம் நீங்க வேலைக்கிழமை ஆச்சு கதை சொல்லி வந்து கேரளாவை பார்த்து கேட்டுக்கிறேன் கேரளாவில உக்காந்துருக்கீங்க அங்கேயே எதுக்கு போனிய நீங்க ஆனால் ஒரு வேலையாக வந்தேன்னா தம்பி இங்கே வந்தே வர முடியாமல் இப்போ கொஞ்சம் ஒரு வேலையாக இருக்கிறனால வர முடியாது அது ஒரு முக்கியம் இல்லை இப்போ வந்து இங்கே வந்த இடத்துல பார்த்தா இங்கே யானை எல்லாம் பார்த்தா நிறைய இருக்குடா அதுங்களை பார்க்க பார்க்க ஆசையாக இருக்குது எவ்வளோ யானை இருக்கு இங்கே அதனால நீ என்ன பண்ணு நீ உடனே புறப்படிங்க வா இங்கே வந்தீன்னா அந்த யானை எல்லாம் நாங்கள் பார்த்துட்டு போகலாம் ஆனால் என்னம்மா நீங்கள் லூசுத்தரமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க கேரளாவில் உக்காந்துக்கிட்டு யானையை பார்க்குறேன் பூனையே பார்க்குறேன் இங்கேருந்து உரப்பட்டு வரவேன் சும்மாவா இருக்குது நீங்கள் இங்கேயே உக்காந்துக்கிட்டு வாங்குறியா அடா அதுக்கு இல்லைடா யானைகள்ல அந்த இயற்கையோடு சேர்த்து இங்கே பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது சரி நீ வந்து என்ன உனக்கு அதுக்காக காட்டில்லாம கத்தியை கூப்பிட்டேன் வா இங்கே என்ன பண்ணுறேன் நீ உட்காந்துக்கிட்டு ஏன் நான் என்ன உங்களை மாதிரி வேலை வெட்டலாம் தான் நினைச்சாலே நான் ஸ்கூலுக்கு போகணும் ஹோம்ஒர்க் போகணும் எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது டீச்சர் திட்டுவாங்க அட் இருக்கட்டும்ட ஒரு நாளைக்கு லீவ் ஓட்டம் ஒன்றும் குறைஞ்சி நீ உங்கள் அம்மாக்கிட்ட சொல்லிவிட்டு நீ புறப்பட்டு வா நீ வந்தா தான் ஒரு வேலைக்காக புறப்பட்டு வச்சிக்கிறவா ஐயா ஐயா ஐயா ஐயா ஐயா என்ன வா மி ஒரு விவரம் கேட்டால் இங்கே போய் உட்காந்துக்கிட்டு வாங்குறிய ஒன்றுமே புரியலை எனக்கு பயமாக இருக்குமா அப்படி தனியாக வர்றது ஆட நீலாம் என்னடா பயப்படுறான் அடனே போய் பஸ்ஸில் போய் ஏரியா உட்காந்துக்க கேரளாவில் போகணும்னு சொல்லு ஒன்றாந்து இறக்கி விட்டுருவாங்க இங்கிட்டு வந்து நான் பார்த்துக்கிறேன் வந்துடு நாளைக்கே போயிடலாம் ஆ சரி நான் வெயிட் பண்ணுறேன் நீ பேசிக்கிட்டே இருக்கேன் அந்த நீங்கள் ஃபோனை வச்சுக்கூட உங்கள் அம்மா உடிச்சுட்டு போறப்பட்டு வா நான் வீட் நாளைக்கு வந்துடு நாளைக்கு வந்து உனக்கு வந்து யானை எல்லாம் காட்டியதை பற்றி கொஞ்சம் விவரமெல்லாம் சொல்கிறேன் சரியா சீக்கன் புறப்பட்டு வாணி ஆடாடா ஆடாடா சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டியா உங்கள் கூட பெரிய தலைவலியாக இருக்குது மாமா சரி இருங்க எங்கள் அம்மாட கேட்குறேன் விட்டா அண்ணா பாரு விட்டா அண்ணா வர்றேன் உடனே நான் வர்றேன் என்னன்னு சொல்லக்கூடாது நான் உனக்கு அங்கேயே காத்துக்கிட்டுருக்கேன் நீங்கள் உடனே புறப்பட்டு வந்துடு சரியா சரி மாமா போனை வைங்க மாமா உங்கள் கூட பெரிய தலைவலி சரிண்ணா வர்றேன் வைங்க சரிப்பா வந்து சரிப்பா உனக்கு அத்தாப்பா காத்துக்கிட்டு சீக்கிரம் நாளைக்கு இந்த ஏன் எல்லாம் பார்த்துட்டு அதை பற்றி நிறைய பேசணும் சரியா சரி சரி போனவீங்க வரேன் சரி வா சா